வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று திரு நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதியுள்ள இயற்கையின் தெளிவு என்ற கட்டரிய இயற்கை விதிகளின் என்ற அற்புதம் இயற்கையின் எல்லா திட்டங்களையும் நோக்கங்களையும் எப்போதும் பாதுகாக்கிறது பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த திட்டம் மனிதன் இடையூறு செய்யும் சாத்தியமின்றி நடைபெறும் என்று நிச்சயிக்கிறது பிரபஞ்ச பழக்க சக்தியின் விதி மற்றெல்லா இயற்கை விதிகளையும் கட்டுப்படுத்துகிறது மனிதனுக்கு கீழுள்ள நிலையிலுள்ள எல்லா உயிரினங்களின் பழக்கங்களையும் நிர்ணயிக்கும் சக்தியாக செயல்படுகிறது சக்தி மற்றும் பொறுமையின் பழக்கங்களை நிர்ணயிக்கிறது எல்லா நட்சத்திரங்கள் கிரகங்களுக்கு இடையேயான தூரங்களையும் உறவுகளையும் அதே நிர்ணயிக்கிறது நல்லதோ கெட்டதோ தன் சொந்த நிர்ணயிக்கும் உரிமையையும் உபாயத்தையும் மனிதன் மட்டுமே பெற்றிருக்கிறான் கீழான நிலையிலுள்ள எல்லா உயிரினங்களின் பழக்கங்களும் நாம் உள்ளுணர்வு என்று அழைக்கும் திறனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த கீழான நிலையிலுள்ள உயிரினங்களின் உள்ளுணர்வு முறையினால் அவற்றின் செயல்களின் வரையறைகளும் முழு விஸ்தீரணமும் உருவாகின்றன தன் சொந்த பழக்கங்களை உருவாக்கவும் உடைக்கவும் உரிமை மனிதனின் கரங்களில் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கீழுள்ள உயிரினங்களில் உள்ளதை போல் பரம்பரை வரையறைகளால் அவன் கட்டுப்படுத்தப்படவில்லை மனித மனத்தால் என்னவெல்லாம் கற்பனை செய்யவும் நம்பவும் முடியுமோ அவற்றையெல்லாம் மனத்தால் அடைய முடியும் ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்து அதை நிறைவேற்ற திட்டங்களை உருவாக்கிவிட்டால் அந்த குறிக்கோளோடு தொடர்புடைய எல்லா பழக்கங்களையும் பிரபஞ்ச பழக்க சக்தியின் விதி நிர்ணயித்து அதனால் அவை தாமாகவே அக்குறிக்கோளை நோக்கி அவனை செலுத்த உதவுகிறது பழக்கங்களை தேர்ந்தெடுத்து கட்டுப்படுத்தும் இந்த சக்தியால் மனிதன் பிரபஞ்ச அறிவிற்கு ஒரே ஒரு படி கீழான நிலையில் வைக்கப்படுகிறான் நோக்கங்களை அடைய பிரபஞ்ச அறிவிலிருந்து சக்திகளை பெறும் சிறப்பு பெற்றிருக்கிறான் இந்த கோட்பாட்டை ஆதரிக்கும் நிரூபணங்களுக்கு இருபதாம் நூற்றாண்டின் முதல் பாதியில் மனிதன் நிறைவேற்றிய சாதனைகளை கணக்கிட்டால் போதும் இந்த காலகட்டத்தில் மனித இனத்தின் முழு சரித்திரத்திலும் வெளிப்பட்டிராத இயற்கையின் பாதுகாப்பில் மறைக்கப்பட்ட உண்மைகள் அதிகமாக வெளிப்பட்டிருக்கின்றன மனிதனின் இந்த பரிணாம முன்னேற்றத்தால் அவன் தன் கையினால் செய்து வந்த பெரும்பாலான வேலைகளை எந்திரங்களுக்கு தந்து விட்டான் இது விளக்கு முறையினால் மனிதனின் சொந்த மனோசக்தியை அவனுக்கு அறிமுகப்படுத்தும் இயற்கையின் திட்டத்தின் ஒரு பகுதிதான் உடல் சக்தியை உபயோகிக்க வேண்டிய தேவை இனி இல்லாவிட்டால் தன் மூளையின் சக்தியை கண்டறிந்து உபயோகிக்க அவனுக்கு கால அவகாசம் இருக்கும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் அவற்றை உருவாக்கிய நெபுலாக்களும் இயற்கையின் பழக்கங்களின் நிர்ணயத்தால் பிரபஞ்ச பழக்க சக்தி விதியால் செயல்பட்டு ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன இரவும் பகலும் வருடத்தின் பருவ காலங்களும் சமநிலை விதியாலும் மனிதனை தவிர எல்லா உயிரினங்களும் பிடிவாதமான பழக்க வழக்கங்களாலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவற்றால் அவற்றின் இயக்கங்களையும் செயல்களையும் நீண்டகாலம் முன்பே மிகச்சரியாக கவனித்து கூற முடிகிறது மனிதன் மட்டுமே தன் சொந்த தலையொழுத்தை தீர்மானிக்கும் உரிமையை பெற்றிருக்கின்றான் இன்பமானதா துன்பமானதா வெற்றியானதா தோல்வியானதா சந்தோஷமானதா துக்கமானதா ஏழையா பணக்காரனா என்று தேர்ந்தெடுக்கும் உரிமை அவனுக்கு இருக்கிறது மனிதனுக்கு இப்போது இருப்பதை விட இன்னும் இரண்டு உரிமைகள் இருந்தால் அவன் படைத்தவனுக்கு நிகராகி விடுவான் அவை ஒன்று அவன் தேர்ந்தெடுத்தபடி இந்த உலகிற்கு வரும் பிறக்கும் உரிமை இரண்டு அவன் விரும்பும் வரை உயிரோடு இருக்கும் உரிமை இவற்றை தவிர பெரும்பாலானவற்றை கட்டுப்படுத்தும் சக்தி மனிதனுக்கு இருக்கிறது ஆனால் பரிதாபகரமாக அவனுக்கு இருக்கும் சக்திகளை அரிதாகவே அவன் கண்டறிகிறான் தன்னை உயர்த்தி கொள்ள இந்த சக்திகளை பயன்படுத்த அரிதாகவே முயற்சிக்கிறான் இந்த உலகை மேலாக உயர்த்த அரிதாகவே முயல்கிறான் பெரும்பாலும் தன்னோடு போர் புரியும் சக்திகளோடு அவன் தொடர்ந்து போராடுகிறான் வாழ்வின் சிறந்த அற்புதங்கள் போன்ற சக்திகளை அவன் புரிந்து கொள்ளாததுதான் காரணம் தூங்க ஒரு இடம் தனது வயிற்றை நிரப்ப சிறிது உணவு நிர்வாணத்தை மறைக்க போதுமான உடை இருந்தால் போதும் என்று சந்தோஷமாக இருக்கிறான் மனிதர்களின் இந்த நீண்ட ஊர்வலத்தில் ஒரு தனி மனிதன் வெளியே வந்து தன் மனத்தை வசப்படுத்தி அதன் சக்திகளை அறிந்து அவற்றை பயன்படுத்துகிறான் அதனால் தான் இந்த உலகம் ஒரு எடிசனை ஒரு ஃபோர்டை ஒரு லூதர் பர்பாங்கை ஒரு அலெக்சாண்டர் கிரகாம்பல்லை அல்லது ஒரு ஹென்ரி கெய்சரை பெற முடிந்தது இவர்களெல்லாம் எவற்றையெல்லாம் கற்பனை செய்யவும் நம்பவும் முடியுமோ அவற்றையெல்லாம் மனத்தால் நிறைவேற்ற முடியும் என்ற உண்மையை அறிந்து கொண்டு சுயமாக திணிக்கப்பட்ட வரையறைகளை எல்லாம் அகற்றிவிட்டவர்கள் ஞானிகளா ஆம் ஏனெனில் ஞானம் என்பது சுயத்தை கண்டறிவதுதான் நன்றி வணக்கம்